மேச்ச மோக் ரிஷபதி அன்னத்த என் நேகாஸ்தி நரம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கையும் அறிவிப்பது மகாபாரதம் இதில் ஒன்று கிடைக்கவில்லை என்னால் அது எந்த நூலில் தேடினாலும் கிட்டாது மற்ற எந்த நூலிலும் இல்லாதவை இதில் இருக்கும் அப்பேற்பட்ட மகாபாரதத்தில் எபத்தி எட்டாவது கேள்வியை இப்போது பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான கேள்வி சின்ன கேள்வி கா திக் எதை திக்கு சொல்ற சாதுக்கள் பரமபக்தர்கள் அவர்களே திசை எது திசை கேள்வி சாதுக்களே திசை பதில் நமக்கு கேள்வியே கட்டமா போச்சு எது திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசை இதுக்கெல்லாம் திக்கு திக்குன்னு பேர் விதிக்குக்கள் விதிக்குகள் நாள் வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு ஆக திக்குகள் நாலு விதிக்குகள் நாலு வடக்கும் தெற்கும் மேற்கும் கிழக்கும் திக்குகள் வடமேற்கும் வடகிழக்கும் தென்மேற்கும் தென்கிழக்கும் விதிக்குக்கள் ஆக எட்டாச்சா அதுக்கப்புறம் ஊர்துவம் மேல் நோக்கி மேல்ோக்கி போவது ஒன்பதாவது திக்கு அடுத்து கீழ் நோக்கி செல்வது பத்தாவது திக்கு ஆக மொத்தம் பத்து திக்குகள் சொல்லுவார்கள் இது புரியத்துக்காக சொல்றேன் தசரதன் கேள்விப்பட்டிருக்க அவனுக்கு பங்கிரதன் மற்றொரு பங்கு சொன்னாலும் தசனு சொன்னாலும் வடமொழியில் பத்துன்னு பொருள் தசரதன் பத்து திக்குகளிலும் தன்னுடைய தேரை நடத்தக்கூடிய வல்லமை படைத்தவன் தயரதன் அதாவதுதான் தசரதங்கிற தச ரன் ச பத்து பத்து திக்குகள்லயும் நடத்துவனா வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குலையும் ஓட்டுகிறான் விதிக்கிலும் ஓட்டுவான் மேல் நோக்கியும் ஓட்டுவான் கீழ் நோக்கியும் ஓட்டுவான் இந்த பத்து திசை செலுத்துறதுனால தான் தசரதேர் மகர் கவி ஆழ்வார் ஒரு பாசரத்தில் சொல்றார் என் திசையும் அரிய எம்புகேன் ஒண்டமி சடகோபன் அருளையே என்னுடைய ஆச்சாரியன் அம்மாழ்வார் அவன் அம்மாழ்வாருடைய அனுகிரகத்தை அவருடைய அருளை எட்டு திசையிலும் பரவ செய்ய போகிறேன் எட்டு திசையிலையும் போய் சொல்ல போறேங்கிறார் நமக்கு சந்தேகம் ஏன் பத்து திசையில சொல்லக்கூடாதா எட்டு திசையில தான் சொல்லணுமா ஏன் மேல் நோக்கி விட்டுவிட்டார் கீழ் நோக்கி ஊட்டுட்டார் அதுக்கு உரையாசிரியர் ரொம்ப அழகான ஒரு கருத்து தெரிவிக்கிறார் யாரெல்லாம் நம்மாழ்வார் திருவடிகளை பற்றினார்களோ திருவாய்மொழியை கற்றார்களோ அவர்கள் எல்லாவிடத்திலும் இருப்பார்கள் அழ்வாருடைய புகழை பாடிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு ரெண்டு விஷயத்தில் ஆசை இல்லை ஒன்று நம்மாழ்வார் வாழ்ந்த இந்த பூமி அவருடைய பாசனங்கள் நடையாடுகிற இந்த பூமி திருவாய்மொழியை நாம பாடிட்டுக்கிற இந்த பூமி இதை விட்டுட்டு மேல் நோக்கி வைகுந்தமே கொடுக்கிறேன்னாலும் அவர்களுக்கு பிடிக்காது அதனால மதுரகவி ஆழ்வாருக்கும் வைகுந்தம்ங்கிறது பிடிக்காது ஏனெனில் நம்மாழ்வார் இருக்கிற ஆழ்வார்த்தரி போருமே நம்மாழ்வார் வாழ்ந்த நம்முடைய தமிழகமே போருமே பாரத தேசமே அதனால மேல் அவர் செல்ல போறதில்ல அங்க போய் நம்மாழ்வார் புகழ் பாடமாட்டார் சரி நோக்கி போவரோன்னா நம்மாழ்வாருடைய திருவடிகளே சரணம்னு பற்றியவன் கீழ் நோக்கி உழுந்துடவே மாட்டான் கீழே உழுந்துட்டோம்னா கை விட்டுட்டார் ஆய்வாள் கை விடவே மாட்டார் ஆழ்வார் திருவடிகளை பற்றினவன் வீடு அடைகிறான் ஒரு நாளும் கீழ் நோக்கி அதனால கீழ் திசையும் விட்டுட்டார் மேல் திசையும் விட்டுட்டார் என் திசையும் அரிய எம்புகேன் கொண்டமி சடகோபனருடைய பாச குடதிசை முடியவைத்து குணதிசை பாதம் நெட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளர்ந்த இரவனை துயருமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே தொண்டரடிபடி ஆழ்வார் திருவரங்கநாதன் பெரிய பெருமாளுடைய கண்டார் அதை தரிசித்தவர் எப்படி பெருமாள் குடதிசை முடிய வைத்து மேற்கு திக்கிலே தலைய வைத்தார் குடதிச பாதம் நீட்டி கிழக்கு திக்க நோக்கி திருவடியை நீட்டினார் தென் திசை இறங்க நோக்கி தெற்கு திக்க நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீரங்கத்தில் திருவரங்கநாதன் தெற்கு நோக்கி சயனும் சாதனமா கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி திருமுக மண்டலம் என்றுதான் திவ்வதேசங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஸ்ரீ ரங்கநாதனோ தெற்கு நோக்கி சயனித்துக் கொண்டிருக்கிறார் குடதிச முடியவைத்து குடதிச பாதம் நெட்டி வடதிசை பின்பு காட்டி வடக்கு திசையை நோக்கி பின்புறத்தை காட்டினார் முதல்லாம் வடக்கு திக்காரளுக்கு காட்டிவிட்டார் தென் திசை இலங்கை நோக்கி தன் அரு அருட்பார்வையை தென் திசையிலே இலங்கை நோக்கி விபீஷணனை அருளிக்கொண்டே கிடக்கிறார் இதுதான் பெரிய பெருமான் நாலு பக்தன் கிடக்கிறார் குடதி குடதிச பாதம் காட்டி தென் திசைங்கிற மகாச்சாரர் ஸ்ரீமது கிருஷ்ண சமாஹாய நமோ யாமுனசூனவேக லட்சான பிள்ளையனுடைய அனுகிரகம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர் அருள் அவர் எழுதிருக்கிறத யார் படிக்கிறாளோ அவர்களுக்கு பெருமானுளை அருள் ரொம்ப சுலபமா கிடைச்சிருமா அப்பேற்பட்ட ஆச்சாரியர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்தவர் திருச்செங்கனூர் அப்படிங்கிற இடத்திலே திருவவதாரம் பண்ணவர் அந்த பெரிய அர்த்தம் தெரிவிக்கிறார் எதுக்கு படச்சார் இப்பதான் புரிஞ்சுட்டேன் இத்த நாளா கிழக்கும் வடக்கும் மேற்கும் தெற்கும் எதுக்கு இருக்கு இந்த லோகத்திலே பிரயோஜனமே இல்லையே ஏனெனில் திக்குங்கிறதே ஒரு குழப்பம் தெரியுமா நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்ங்கிறோம் எங்க எங்க இருந்து சவுத் நாம ஒரு இடத்துல காம்பஸ் வச்சிருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கோம் சவுத் இருக்கும் ஈஸ்ட் வேர்ட் போயிட்டு இருக்கும் சரி ஈஸ்ட் போறோம் நீங்க நினைக்கிற ஒரு நூறு கிலோமீட்டர் போங்க அங்க போய் நின்னுங்க நின்னு டூ இன்னும் அதுக்கு நார்த் இது வெஸ்ட் ஆயிடும் கிலோமீட்டர் போயிட்டேன்னா இந்த பிப்டி கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் இடத்துக்கு வெஸ்ட் ஆயிடுமே தெற்கா இருக்கு அதனால திக்ரது ஒரு இடத்துல கிடையாது நிலைநிறுத்தப்பட்டதே கிடையாது அப்படி இருக்கிறது பெருமாள் எதுக்குதான் சிட்ட அப்படிங்கிறது இப்ப ஆழ்வார்க்கு ஒரே சந்தேகம் தெரிவிருவடியையும் திருமுகமமண்டலத்தையும் திக்கு நோக்கி திருவடின திரும்பி படுத்த போறதில்லை அரங்கநாதன் திரும்பிப்படுத்த கிழக்கு மேற்காகும் மேற்கு கிழக்காகவும் எல்லா இடத்திலையும் மேற்கும் கிழக்கும் தெற்கும் ஆனால் பெரிய பெருமாள் தெற்கு நோக்கி சயனித்தார் அவர் பார்வை தெற்கு நோக்கி விபீஷனுடைய லங்கை தெற்கேதான் இருக்க போறது இடத்துக்கு வடக்காகலாம் மேற்காகலாம் திசைகளை பகவான் படைத்தது தன்னுடைய தாளும் தோளும் சமநிலாத பல பரப்தி அங்கே சயனிச்சுக்கிறதுக்காகத்தான் போல் இருக்கு என்ன பெரியவா சான்பல சாதிக்கிறார் பவ்வநீருடைய ஆடையாக சுத்தி பாறஹலன் திருவடியா பவனம் மெய்யா செவ்வி மாதிரமெட்டும் தோளா அண்டன் திருமுடியா நின்னான் பால் செல்லகிர் பீர் திருமங்கையாழ்வாருடைய ஆச்சரியமான பவ்வநீருடைய ஆடையாக சுத்தி பாரகலன் திருவடியா பவனம் மெய்யா செவ்வி மாதிரமெட்டும் தோளா எட்டு திசைகள் இருக்கொல்லியோ ஹோன் அந்தந்த திக்கிலிருந்து சத்தம் வருல்லு அதத்தனி காதுகளாக பெருமாள் ஏற்றுக்கொள்ளுகிறார் தன்னுடைய எட்டு விதமான தோள்களையும் எட்டு திக்குகளிலே வைத்திருக்கிறார் செவ்வி எட்டும் தோளா அண்டன் திருமுடியா செல்லகிர்பீர் இப்படி திசைகளையே தன் உடம்பில் அம்பனமும் எட்டும் அலகடலும் உண்டகண்டன் கொம்பமரும் வடமரத்தின் நிலைமேல் பள்ளி கூடினான் திருவடியே கூடகிற்பீர் என்று மற்றொரு ஆழ்வார் திருமங்காழ்வரை பாசரத்தில் சாதிக்கிறார் அப்ப பகவானுடைய திசைகள் அவனுடைய திருமுடியின் திருவடிகளையும் திசைகளில் வைத்தான் சரி ஆனா இப்ப கேள்வி என்ன எது திக்கு அப்ப பெருமாள் திருவடியை நீட்டினது முதுக காட்டுனது முகத்தை காட்டினது முடிய வைத்தது எட்டு திக்கும படைத்தார் சந்தர்கள் அவர்கள் தான் திக்கு அப்படின்னா சாதுக்கள் பரம பக்தர்கள் பாகவதர்கள் பாகவதர்கள் தான் திக்கு அப்ப ஒரு பக்தன் சாதுதான் வடக்கு சாதுதான் தெற்கு சாதுதான் கிடக்கு, சாதுதான் மேற்கு பத்து திக்கும் சாதுக்கள் பத்து திக்கும் பக்தர்கள் அப்படின்னா திக்கு போய் ஒரு மனுஷனாக முடியும் பக்தர்கள் ஆகலாமண்ணா இங்க திக்குங்கிறது திசை திசைங்கிறது திசை காட்டின்னு அர்த்தம் இந்த தசையை காட்டணும் மூலியம் திசை காட்டிகள் எது ஒரு திசை காட்டி அது இப்படிப்படி ஊர் போட்டிருக்க முடியும் இந்த பக்கம் போனா சீர்காழி வரும் இந்த பக்கம் போனா மாயவரம் வரும் இந்த பக்கம் போனா காரைக்கால் வரும் இந்த பக்கம் போனா சிதம்பரம் வரும் தெச காட்டி போட்டு வச்சிருக்காலம் அந்த தெசக்காட்டி அது காட்டுற வழியில நம்ம போவோம் கண்டிப்பா ராத்திரி வேளையில ஒரு லைட் இல்லாட்டா கூட ஹெட் வெளிச்சத்துல சரியா தெச பார்த்து அது காட்டுற திசையில போவோம் இப்ப பல இடத்துல மேப்ஸ் எல்லாம் தேட போறோம் இன்டர்நெட்ல தேடினா ஓஹோன்னு மேப் போட்டு கொடுக்குறான் அந்த மேப் பார்த்தா கோ நார்த்வர்ட் டூ கிலோமீட்டர்ஸ் டர்ன் லெப்ட் இந்த திசை ஒன்றரை கிலோமீட்டர் மரம் அந்த கைகாட்டி மரம் ஊர் வர போறது அப்ப இந்த திசை காட்டிகள் இருக்குமே தவிர உண்மையாக என்றும் காட்டாது என்ன யாரான ஒருத்தர் வேணும்னு அவர்கள் ஒழுங்கான வழியே தெரியாது அதே காம்பஸ் ஏதாவது ஒரு தப்பான மேக்னட்டிக் மாட்டி நடுச்சுன்னா சரியாவே காட்டாது சில இடத்துல அந்த மேக்னட்டிக் பீல்டு சரியா வேலை செய்யணும் அப்படி இல்ல குறுக்கப்படுதுன்னா திசையை தப்பா காமிச்சிடும் பலவிடங்கள்ல இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் அதனாலே தச காட்டி மரத்தை ஒரு திசையை காட்டுறதா ஒத்துக்கவே இல்லை சத்துக்கள் சாதுக்கள் தான் என்றும் ஒழுங்காக திசை காட்டுவர்கள் அவர்களை நாம போய் மாத்தி விட்டுவிட முடியாது உன்னுடைய சிஷனுக்கு தப்பான வழி காட்டுன்னு சொல்லவே முடியாது ஆக சத்துக்கள் தான் திசை காட்டிகள் ஒரு சீடனுக்கு குரு தான் திசை காட்டி அவர் தான் திசையே தான் ஒரே கதி இப்ப தெற்கு அப்படின்னு கைகாட்டி மரம் காமிச்சா தெற்கு நோக்கி போறமோ இல்லையோ அத போல் ஆச்சார்தன் எதை செய்வாரோ அதன் வழிதான் நாம் நடக்க வேண்டும் அவர்தான் கைகாட்டி மரம் அவர்தான் தெஷ காட்டி கம்பீரம் மனோனுசாரிணா சொல்லும் அவிடி சுருதியாம் அம்மா அப்படியே அழிவார் தமிழ்படுத்தினார் இது ஆள வந்தாரே தெரிவிக்கிறார் துவதிய கம்பீரம் மனோனுசாரினா வேதம் இதிகாசங்கள் புராணங்கள் இத்தனையும் உள்ளன இதெல்லாம் யார பார்த்திருக்கும்னால் கோபிகா ஸ்திரீகள் என்ன சொல்றாளோ அத வேதம் கேட்டுக்குமா அது எப்படி சுவாமி அவளுக்குதான் எடக்கை வளர்க்கையே தெரியாதே தயிரும் பாலும் மோரும் கடையறதுக்கு தானே தெரியும் வேற என்னவாளுக்கு தெரியும் வேதம் சாஸ்திரம் தெரியுமா ஒன்றும் அவர்களுக்கு புரியாதுனால் அவளுக்கு எதுவுமே புரியணுங்கறதல்ல சாஸ்திரத்தாலே சொல்லப்படும் கண்ணனை கையில வச்சுட்டு கடவுள் அப்ப அவ போன வழியிலதான் வேதமே பின்தொடர்ந்து செல்லும் அவ எந்த பக்கம் போறாளோ வேதம் பின்னாடி வரும் எந்த பக்கம் போறாளோ பாகவதம் பின்னாடி வரும் எந்த பக்கம் போறாளோ சரஸ்தநாமம் பின்னாடி வரும் அவர்கள் பேச்சேதான் சாஸ்திரமாட்டும் சாஸ்திரத்தை அவர்கள் பேசணுங்கிற தேவை அல்ல ஒரு பக்தன் பாகவதன் பரம சத்து சாது அவன் எதை பேசுகிறானோ அது சாஸ்திரமாகிறது அவன் எதை வழியின் காட்டுகிறானோ அதுதான் சாஸ்திரமாகிறது அவர்கள் வேதம் தெரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ வேதமே அவர்கள் வாயில் இத பத்தி திருக்கண்ணபுரத்துக்குன்னு பல போஷரங்கள் அழ்வார்கள் பாடினார்கள் அதுல தெரிவிக்கிறார் கலையலங்கு மொழியாளர் கண்ணபுர தம்மானை கண்டாள்களோ சிலையலங்கு பொன்னாழி பின்படை தன் தொன்சங்கம் என்கின்னாளால் மலையலங்கு தோல் நான்கே மற்றவனுக்கு எட்டேகான் என்கின்ற நாளால் முலையலங்கு பூம்பயலை முன்போட வன்போடி இருக்கு நாளால் கலையலங்கு மொழியாளர் கண்ணபுர தம்மானை கண்டாள்களோ கலையலங்கு மொழியாளர் திருக்கண்ணபுரம்னு திபதேசம் இப்பவும் நாம் அங்க போய் சேவிக்கிறோம் திருவாரூர்ல இருந்து மாயவரத்துக்கு போற வழி வழியில திருக்கண்ணபுரம் ரொம்ப ஆச்சரியமான திபதேசம் எழில் கொஞ்சக்கூடிய இயற்கை சூழ்நிலை சௌரிராஜ பெருமாள் அங்க தேவை சாதிக்கிறார் உட்பலாவதே திவ்யே விமானே புஷ்கரேக் சௌரிராஜ மஹம்மந்தே சதா சர்வாங்க சுந்தரன் படித்தவர்கள் அந்த ஊர்ல பரம பக்தர்கள் சத்துக்கள் அவ தென்னேல உட்காந்து சத பேசினா கூட அதுவே சாஸ்திரம் ஆயிடுவான் அப்ப சத்துக்கள் எங்கு இருக்கிறார்களோ அவர்கள் தான் கைகாட்சிகள் திசை காட்டுவர்கள் இதுல முக்கியமான சத்து எந்த திசையை காட்டினார் பங்குனி உத்தரம் ரொம்ப ஆச்சரியமான நன்னாள் அந்ததான் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் ஸ்ரீரங்கநாதனுக்கும் ஒரே ஆசனத்தில் சேர்த்தி உற்சவம் அன்று ராமானுஜர் கத்திர கிரந்தத்தை ஒரு உரையினடை கிரந்தத்தை பெருமாள் முன்னாடி சமர்ப்பித்தார் பெருமாள் இடத்திலே சரணாகதி அனுர்த்தித்தார் சரி உமக்கு என்ன வேணும்னு பகவான் கேட்டார் பரபக்தி பரஜான பரமபக்தேக சுவாவம் மாம் குருஷ்வ எனக்கு பக்தி கொடு கைங்கக் கொடு தொண்ட குடு நன்மை ஏற்படுத்துன்னு பிரார்த்தித்தார் சரி முக்தி கொடுத்தோம்னு பெருமாள் குடிச்சிட்டார் ராமானுஜர் அத்தோடு நிறுத்தரே என்னோட தொடர்புடைய அனைவருக்கும் முக்தி கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்தார் சரி உடனே நபெருமாள ஏற்றுக்கொண்டு உன்னுடைய சம்பந்திகள் சம்பந்திகள் ஆறு பக்த பக்தர்கள் தொண்டர்கள் யாராரெல்லாம் ராமானுஜரே உன் சம்பந்திகள் உண்டோ அனைவருக்கும் கொடுத்தோம் இதோ உமக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறோம் முதல் முன்னமே கொடுத்தார் உடையவர்ங்கிற பட்டம் உடையவர்னால் இரண்டு விபூதியும் உடையவர் இந்த லோகத்தையும் உடையவர் அந்த லோகத்தையும் உடையவர் பொறுப்ப அவர்கிட்ட பெருமாள் கொடுத்துட்டார் இனி நீர் பார்த்து வைகுந்தத்துக்கு வழிகாட்டி யாரை அனுப்பிச்சி வைக்கிறீரோ அவர்களுக்கு முக்தி கொடுத்துடுறேன் ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்லுகிறார்கள் இதை பாட்டி பஞ்சகத்தில் மணிமண்டப மார்க்கதாயி மார்க்கத்தை காட்டுபவர் ராமானுஷன் போக விஷ்ணுலோகத்துக்கு போக அப்ப இதோ வைகுந்தம் இந்த பாதையில் நடங்கள் அப்படின்னு சொன்ன நடந்துட்டு போறோம் இது பக்தி மார்க்கம் இது சரணாகதி இந்த பாதையில நடங்கோ என் குரு தானே வழிகாட்டி அதனால் தஸ்மாத ஆச்சாரியவான் பவேத் ஆச்சாரியவத்தையா முக்தோ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் பெருமானை அடைவதே ஆச்சாரியனாலே பெருமானிருக்கும் இடத்துக்கு வழிகாட்டுவதே குரு ஆகையால் குருரேவ பரம்பிரம் குருரேவ பராவே கதி குருவே செசை காட்டி குருவே வழிகாட்டி அவர் காட்டிய இடத்தில்தானே நாம் போய் பெருமானை பற்ற போகிறோம் ஆக வழிகாட்டிகளார் ஆச்சாரியர்கள் சத்துக்கள் சாதுக்கள் அவர்கள்தான் திசை அப்ப எது திசைன்னு கேட்டால் சத்துக்களே திசை அந்த சத்துக்களை பின்தொடர்ந்து நடந்தால் எந்த திசை தப்பி போடுமோ பயப்பட வேண்டிய தேவையில்லை சரியான வழியில் நம்மை நடத்தி செல்லுவர்கள் பெருமானிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பர்கள் என்பது எழுபத்தி கேள்வி அதனுடைய பதில் மேலும் காத்திருந்து பார்ப்போம் நமஸ்காரம் இந்த இந்த உங்களுக்காக உங்கள் முதலில் என்ற இந்த ம ஒரு வாட்ஸ் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்